நாட்டின் வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுவலகம் கோசம்பரி நியூட்ரிஷியப் மாதுளம்பழம் ஒன்று கோல்டன் தேங்காய் கால்முடி கூக்கும்பரு ஒண்ணு பச்சை மிளகாய் ரெண்டு உப்பு ருசி கேற்ப எலுமிச்சம்பழம் ஒண்ணு கேரட் ஒண்ணு கொத்தமல்லிக் தழி சிறிதளவு நெய் அரை ஸ்பூன் படுகு ஒரு ஸ்பூன் பருவப்பிலை சிறிதளவு பெருங்காய்த்தூள் ஒரு சிட்டுக்கு செய்முறை முதல்ல இந்த பச்சை பச்சை மிளகாய் பொடியாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருவோம் அப்புறம் பச்சைப்பருப்பை எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அது ஊறினதும் தண்ணியை நிறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த பச்சைப்பருப்பை எடுத்து கொட்டிப்போம் அது மேலே மாதுளமுத்துக்கள் போட்டுவிடுவோம் அதுக்கு மேலே கோல்டன் காயின் போட்டுருவோம் மக்காச்சோளம் அதை போட்டுவிட்டு அதுக்கு மேலே இந்த துருவி அதை போட்டு போய்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அப்புறம் கூக்கம்பரை எடுத்து நமக்கு வேண்டிய ஷேப்பில் கட் பண்ணி இந்த கூக்கும்பறை இதில் போட்டுடுவோம் கூக்கம்பரை போட்டுட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணிக்குள்ளே அதை போட்டுடுவோம் போட்டுட்டு உப்பு ருசிக்கே தான் மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எலுமிச்சம் சாறம் எடுத்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவோம் எல்லாம் ஊறட்டும் அதுக்குள்ளே கேரட் துருவி அது மேலே போட்டு கொத்தமல்லி தாயம் ஃபைனாக சாப் பண்ணி அது மேலே போட்டுடுவோம் ஸ்டவ் கற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் அரை ஸ்பூன் ஊற்றி கடுகுதும் கடுவேப்பை பெருங்காயத்தில் ஒரு சட்டிக்கு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிச்சதை எடுத்து அந்த சாலட்ல கொட்டி கலந்துட்டோம்னா சூப்பரான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கோசம்பரி அதாவது இலையில வைக்கக்கூடிய நியூட்ரிஷியஸ் சாலட் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்